मूर्ति ஸ்ரீதிணா மூகேந்திரை பாத்திர முனீந்திரம்சியம் மேஷிக்காமி வித்தியை ஃபமே மாத மேவச்சமே யூ மமேவ ால் மெய்பொருள் காண்பது அறிவுற தலைப்பிலே நமது அறிவை மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து கொள்வதில் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் பிரம்மம் ஒன்றுதான் பரமார்த்த சத்தியம் இந்த வேற்றுமைகள் அனைத்தும் மாய தோற்றம் உண்மையில் நாம் பிரம்மஸ்வரூபம் என்று வேதாந்த சாஸ்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் நேற்றைக்கு முடித்திருக்கிறேன் அதில் ஒரு விசாரம் இருக்கிறது ஜகத்தை பிரம்மமாக பார்க்கறதுக்கு முன்னால் பரம்பொருளாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன நம்மை விசாரம் பண்ணியாகணும் நான் யாருங்கிற விசாரம் செய்து நான் யாருங்கிற உண்மை எனக்கு புரிந்துவிட்டதென்றால் பிறகு இந்த உலகம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது கடினம் கிடையாது அதி சுலபம் கஷ்டமே கிடையாது ஆகையினால் இந்த ஆத்ம விசாரம் அல்லது கோகம்ங்கிற விசாரம் நான் யார் கோகம் அல்லது நான் தமிழில் சொன்னால் நான் யார் சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் ஆத்ம விசாரம் இதுக்கு ஒரு திருவந்திர பாடலையும் ஒரு அனுகூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன் கருணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கருணாதிகள் நகையை பார்க்குற போது தங்கம் இல்லை தங்கத்தை பார்க்குற போது நகை இல்லை ஸ்வர்ண திருஷ்டி ஆபரண திருஷ்டி அது மாதிரி உடம்பை பார்க்குற போது நான் தூய உணர்வுங்கிற எண்ணம் இல்லை தூய உணர்வுங்கிற எண்ணம் இருக்கிற போது உடம்பை பற்றி தோன்றாது அது இருந்தும் இல்லாதது போல இதற்காக நாம் விசாரம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நியாயம் எடுத்துக்கொண்டோம் அறியப்படு பொருள் அறிபவனுக்கு வேறானது அறிபவன் ஒரு நாளும் அறியப்படு பொருளாக ஆக முடியாது இருக்க முடியாது இப்படி ஒரு ஒரு ஆராய்ச்சி ஆரம்பித்து இந்த உடம்பு நான் இல்லை ஏன்னா இது அறியப்படுவதால் தேகா நாகம் நாகம் தேகா திருஷ்யத்வாத் இதெல்லாம் வந்து டெக்னிக்கலா பேச நான் உடல் அல்ல குடத்தை போல புரியுது குடம் அறியப்படுவதால் குடம் நான் கழுதை அறியப்படுவதால் அது நான் அல்ல ஆகையினால் இது புரியலன்னு அப்படி தான் சொல்லுவோம் இது அறியப்படுவதால் இது நான் அல்ல அதனால் நாகம் தேகா நான் உடல் அல்ல குடத்தை போல குடம் அறியப்படுகின்ற பொருள் அது நான் கிடையாது அது மாதிரி உடம்பும் அறியப்படுவது நான் அல்ல இது இப்படி சொன்னால் இது லாஜிக்கல் அப்ரோச் இதுக்கு தர்க்க பாஷைன்னு பேர் நான் உடல் அல்ல அறியப்படுவதால் குடத்தை போல அப்படின்னு சொன்னால் இது வந்து புரியணும் இது புரிஞ்சிடும் சாதாரணமாக கொஞ்சம் சிந்திக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது சுவாமிஜி லாஜிக்கலாக ஓகே புத்திபூர்வமாக சரி ஆனால் உடம்ப ஃபீல் பண்ணுறோமே என்ன ஆமாம் ஃபீல் பண்ணாமையே இருக்கும் குடத்தை ஃபீல் பண்ணாமையாக இருக்கும் இது தான் உடம்பும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் உடம்பு அல்லனு புரிஞ்சதுக்கு பிறகு உடம்பை பற்றிய உணர்ச்சி எனக்கு இருக்கக்கூடாதுண்ணா அப்படி கிடையாது வேதாந்த சாஸ்திரம் அப்படிலாம் சொல்கிறது இல்லை உடம்பும் இருக்கும் உணர்ச்சியும் இருக்கும் உடம்பு நான் யாருங்கிற விசாரமும் இருக்கும் அந்த விசாரத்தினுடைய ஜன்யமா பிரயோஜனமான உடம்பு நான் இல்லைங்கிற ஞானமும் இருந்துதான் ஆகினால உடம்பை ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் ஞானம் வந்தாங்கிறதெல்லாம் வேதாந்தத்தில் எந்த பட்சத்துலையும் எழுதியிருக்காரு நீங்கள் வேணால் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானம் வந்தவனுக்கு உடம்பை பற்றிய உணர்ச்சியே இருக்காது அப்படின்னு உபநிஷத்தில் ஒரு இடத்துல கூட கிடையாது இது நாமளாக கற்பனை பண்ணிக்கிறது உடம்பை பற்றின உணர்ச்சி இருக்கிறபோது தான் உடம்பு நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மகிமை இது குடத்த மாதிரி வெளியில் தனியாக இருந்ததுன்னா இது நான் இல்லைன்னு சொல்கிறது என்ன மகிமை இருக்குது என்ன விசேஷம் இருக்குது நான் உடம்போடு இருக்கணும் உடம்பை பற்றின அனுபவமும் எனக்கு இருக்கணும் உடம்பு நான் இல்லைங்கிற அறிவும் எனக்கு இருக்கணும் அப்போ தான் இது இந்த ஞானம் மகிமையுடையது இல்லாட்டி இந்த ஞானத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது குடம்பு எனக்கு வேறாக இருக்குங்கிற ஞானத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் உடம்புலையே இருந்து கொண்டு உடம்பு நான் இல்லைங்கிற போது என்ன தில்லு வேணும் என்ன தைரியம் வேணும் அதை நல்லா அனுபவித்து கொண்டு நல்லா நல்லா சாப்பிட்டு நல்லா பெருத்து கொண்டு எல்லாம் இருக்கிறதெல்லாம் அனுபவித்துக்கொண்டு அதுக்கு இடையில் என்னென்னா நான் இல்லை நீங்கள் கேட்டிருப்பீங்க நல்லா சாப்பிட்டுட்டு வேதவியாசர் நான் சாப்பி நான் உபவாசம் இருப்பது உண்மையானால் அப்படின்னா எவ்வளோ பெரிய பொய் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அவருக்கு அபிமானம் இல்லை சரீர அபிமானம் இல்லை இதுலேருந்து என்ன தெரிகிறது சாப்பிட்டது யார் வியாசர் ஆனால் என்ன சொல்கிறார் நான் சாப்பிடலேங்கிறார் சாப்பிட்டது எதுன்னு உடம்பு சாப்பிட்டது பா நானாக சாப்பிட்டேன் உடம்பு சாப்பிட்டு உடம்பு போகிறது உடம்பு வர்றது உடம்பு மதுரைக்கு வர்றது தேனிக்கு போகிறது லண்டனுக்கு போகிறது நானாக போகிறேன் உடம்பு ம ஆத்மா மதுரையில் இருக்குது தேனியில் இருக்குதுன்னு சொன்னால் தகராரு ஆகையினால் உடம்பு தான் இங்கேயும் அங்கேயும் சுற்றுறது மனசு சுற்றுறது ஆத்மா எங்கேயும் சுத்தப்போகிறது அதில் அறியப்படு பொருள் அறிபவனுக்கு வேறானது அறியப்படு பொருள் ஒரு நாளும் அறிபவனாக ஆக முடியாது என்கின்ற உடல் அறிவினால் நீக்கப்பட்டது ஈவன்தோ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு அறிவினால நீக்கிறோம் இதை வந்து அனுபவத்தினால் நீக்க முடியாது நீக்க வேண்டிய அவசியம் இல்லை முடியாது அதனால் இது ஞானம்னு சொல்கிறோம் ஞானிகள்னு தான் சொல்கிறோமே தவிர ஞானிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அனுபூத்திமானு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க அனுபூதிமானால் என்ன அர்த்தம்னா இந்த ஞானம் எல்லாம் நிஷ்டையோட உறுதியாக இருக்கிறதுனால அனுபூதிமான அதனால அனுபூதிமானால் என்ன அனுபூதிமான் ஒரு வார்த்தை கேட்குறோன்னு வச்சோம் அவருக்குரிய அனுபூதிமானா அனுபூத்தின்னா என்னன்னா அதான் அங்கே அனுபவம் தான் என்ன அனுபவம்ண்ணா என்ன அனுபவம்னா என்ன சொல்கிறது பிரம்மா அனுபவம்ண்ணா அதுதான் பிரம்மா அபம்னா என்னென்ன பிரம்மா அனுபவம்னா பிரம்மா அனுபவம் தான் அப்படின்னா சொல்ல முடியும் பிரம்ம ஜானுபவம் இந்த ஞானம் வந்து அனுபவமாக இருக்குது நிறைய பேருக்கு ஞானம் இல்லை அதனால தான் முதல் நாள் வகுப்புலேயே சொன்னேன் ரெண்டும் நமக்கு ஒரே நேரத்தில் இருக்குது நம் ரெண்டு அறிவும் இருக்குது நமக்கு ஒரு அறிவுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதே கிடையாது இன்னொரு அறிவுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டு விவகாரம் அழிட்டுருக்கும் உடம்பை பற்றிய உடம்பை பற்றிய அனுபவம் நமக்கு இருக்கிறது உடம்பை அறிகிறோம் என்கின்ற அனுபவம் நமக்கு இருக்கிறது இதில் ஒரு அனுபவம் தான் சத்தியமான அனுபவம் இன்னொரு அனுபவம் பொய்யான அனுபவம் பொய்யான அனுபவத்தை உண்மையான அனுபவமாக கருதி உண்மையான அனுபவத்தை இல்லாதது போல நினைத்து கொண்டு இருப்பது அறியாமை ஆயினால இது ஏதோ ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதிங்க நம்ம கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்கிற சில பேர் கண்டு முடிவாங்க அப்படியே அவங்க பார்க்குறாங்க கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கிற போது சொல்லிகிட்டே இருக்கிற போது அவர் அதில் இன்வால்வ் ஆகிடுறாரா சப்ஜெக்டில்வால் ஆகிறார் அதனால அவர் உடனே கண்ணை மூடின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டார் சுவாமிஜி என்னதான் சொல்றாரு கண்ணு கேளு கண்ணை திறந்துன்னு கேட்டாலே புரியாது கண்ணை மூடின்னு எப்படின்னா என்னத்த என்ன தோணுது ஏதோ தோன்ற மாதிரி ஒரு பிரமே அவ்வளவுதான் இது வந்து இந்த ஜியானம் வந்து ஏதோ தியான அவஸ்தில வர்றதில்லை சொப்னாவஸ்தையில் வர்ற விஷயம் இல்லை ஜாக்கிரதாவஸ்தையில் உபரிஷத்து சாஸ்திரத்தை படித்து புத்தி பூர்வமாக சிந்தனை பண்ணி புரிஞ்சுக்கிறது இது வந்து ஆஃப்டர் ஆல் இன்டலெக்சுவல் நாலெட்ஜ் தானே அப்படின்னு இல்லைப்பா இது பகவானை கும்பிட்டு தெய்வீகமாக படித்து தெரிஞ்சுக்கிறோம்ப்பா ஆஃப்டர் ஆல் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடாது இன்டலெக்டே பகவானோட அனுகிரகம்தான் அப்படின்னா இன்டலெக்ட் அவ்வளோ மட்டமாக இல்லை சில பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க சுவாமிஜி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஆஃப்டர் ஆல் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அது போருமா அப்படின்னா அதுதான் போருங்கிறேன் சந்தேகமே கிடையாது ஆஃப்டர் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டலெக்ட் யாரோடது பகவானோடைய அனுகிரகம் நமக்கு புத்தியே அதுவும் சும்மாவாக படிக்கிறோம் பக்தியோட ஸ்ரத்தையோடு நமஸ்காரம் பண்ணி படிக்கிறோம் நமக்கு என்னவோ படிப்புன்னா ஒரு மட்டமாகவே ஒரு புத்தி இந்த மாதிரி இந்த ஆன்மீக துறையில் மாத்திரம் இந்த இடத்துல மற்ற படிப்புக்கெலாம் ரொம்ப பெருசாக முக்கியத்துவம் அவர் எம்எஸ்சி பிடிச்சிருக்காருன்னா உபனிஷத்து படிச்சிருக்காருனா யார் மதிக்க போகிறா அதனால் வந்து அவர் அது பிடிச்சிருக்கார் இது பிடிச்சிருக்கார் இது வந்து இது என்ன சொல்கிறது எங்கேயோ வந்து மாய எங்கெல்லாமோ விளையாடுறது அது இந்த துறையிலையும் வந்து விளையாடுறது ஆக என்னால் இது மாத்திரம் போராது அப்படின்னு ஜனங்கள் நினைத்து இதுக்கு மெல உண்ணும் கிடையாது நானிய பித்தியீதையில் வந்து இது அறியப்பட வேண்டியதுங்கிற ஜேயம் எத்திரியா யாத்தமே அநடிமிர்துச்ச்பாணி பாதம் தவிரமுகம் சர்வ்மல்லோக்கேத்திந்திராபாசம் विवर्जितं असक्तं ேந்திரவித்தம்ணபோச்சூத்தூக்ேயம் தூரஸ்தாந்தி கேச்சயத் ரொம்ப அழகான வாக்கிய மிக நுண்ணியதால் அது அறியப்படாதது என்று அறியப்பட வேண்டும் சூக்மத்வாத்து தது அவிஜ்நேயம் ஆகையினால இது வந்து கேவலம் ஞானத்தை குறைவாக மதிப்புற்றக்கூடாது ஞானம் மிக மிக உயர்ந்தது ஞானமே போதும் அது இதெல்லாம் படித்து தெரிஞ்சிக்கிறதுனால கிடைக்கிறது ஞானம் சும்மா ஒன்றும் படிக்கலை சாஸ்திரத்தில் இதுக்கு பேர் மீமாசான்னா என்ன அர்த்தம்னா பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் விசாரம் பண்ணுறதுன்னு அர்த்தம் பக்தி பூர்வமான விசுவாசத்தோடு பண்ணுற விசாரத்துக்கு பேர் தான் மீமாசான்னு பேர் மீமாசான்னா பூஜித்த விசாரா ஸ்ரத்தையா பக்தியா யா விசாரா கிரியத்தை சா விசாரா மீமாசா இத்தியுச்சத்தை ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் யாதொரு ஆராய்ச்சி நன்றாக செய்யப்படுகிறதோ குருமுகமாக செய்யப்படுகிறதோ பெயர் மீமாசான்னு அதனால் விசாரத்தையோ ஞானத்தையோ மட்டமாக நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது சாதாரணமாக ஆன்மீக துறையில் அறிவு இருந்தால் போதுமா அனுபவம் வரணும் அனுபவம் வரணும்னு அது ஒரு அது ஒரு பழக்கத்தில் கொண்டே இருக்குது அது எத்தனை தடவை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அவங்க அந்த அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தைக்கு அடிமையாகிட்டாங்க அதனால் வந்து எத்தனை சுவாமிகள் எவ்வளோ அக்ரமமாக சொன்னாலும் அதை அக்கிரமமாகவே புரிஞ்சுப்போம்னா என்ன பண்ணுறது அதனால் என்ன பண்ண முடியும் குருநாதனும் பகவானே ஜனங்களுக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது வேற ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ராங் நோஷனை வந்து ரொம்ப வருஷமாக டெவலப் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொன்னோன்னு அது நம்ம எவ்வளோ சொன்னாலும் அதை நீக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் என்னென்ன எப்படி கருவில கருவை கருப்பை மூடியிருக்கிறதோ அதுக்கு எப்படி நேரம் வருமோ அப்போ அது இந்த குழந்தை பிறக்குமோ அது மாதிரி பொறுத்துக்க வேண்டியது தான் சொன்ன மாதிரி அது ஆசைக்கு சொல்கிறதுக்கு நான் இந்த விஷயத்துக்கே சொல்கிறேன் அது இப்போ இந்த அறிவு தான் இங்கே முக்கியம் ஞாபகம் அறிவே அனுபவமாக இருக்கிறது அனுபவத்தை பற்றி அறிவு அனுபவத்தை பற்றி அறிவு அறிந்து கொண்ட பிறகு அனுபவம் என்று தனியாக ஒரு நிலை கிடையாது சாதாரணமாக அறிவுங்கிறது புரிஞ்சுக்கிறது அனுபவங்கிறது மனசுக்கு அது ஏற்படுறது இப்போ வந்து கோபத்தை விடுவது எப்படி அப்படின்னு வெகுடாமை அதிகாரத்தை படிக்கிறோம் அதை படிக்கிறோம் இதை படிக்கிறோம் ஆனாலும் கோபம் போக மாட்டேங்கிறது அறிவு பூர்வமாக படித்து வச்சுருக்கோம்னு அது ரொம்ப நாளாக நமக்கு வந்து இந்த கோபத்தை வந்து விடுற பழக்கமே இல்லாதில்ல கோபத்தோடு இருந்து பழக்கமானதினால அந்த கோபத்தை பற்றி கோபத்துடைய கெடுதலை மாத்திரம் படித்தா போகிறாது ப்ராக்டிஸ் பண்ணி கோபம் வர்றபோது கோபப்படாமல் இருந்து பழகி பழகி பழகி கோபத்தை ஜெயிக்கணும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகும் நிறையா பயிற்சி இதுக்கெல்லாம் பயிற்சியே கிடையாது உட்காந்து படிக்கிறதான் பயிற்சி வேணால் ஒரு இது என்ன சொல்லலான்னு சொன்னால் தப்பாகவே நினச்சி பழகினதுனால ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து படித்ததை நினச்சி பார்க்கலாம் அவ்வளோ அதுக்கு மேலே கிடையாது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இது ஒரு தனி அனுபவம் இது பண்ண உடனே இதில் உடம்பெல்லாம் மாறி போயிடும் அப்படின்னுலாம் வந்து ஒரு ஒரு தவறான அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது உபாசனையெல்லாம் பண்ணால் பூஜை எல்லாம் பண்ணினால் பிரம்மச்சரிய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணினால் அதுக்கேற்ற பிரயோஜனங்கள்லாம் சரீரத்தில் ஏற்படும் அப்படிங்கிறது வாஸ்தவம் ஆனால் மற்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிலாம் சாஸ்திரத்தில் உபநிஷத்தில் வேதாந்தத்தில் கிடையாது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுவோம் ஆக இந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சே ஆகணும் இல்லாட்டி எத்தனை நேரம் நான் உபதேசம் பண்ணாலும் கம்யூனிகேஷன் கேப் இருக்கும் அதுக்காகத்தான் நான் இதை கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி வலியுறுத்தி வற்புறுத்தி சொல்கிறேன் இனி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ உடம்பு நான் இல்லைங்கிறது இப்போவே புரியறது சொல்கிற போதே பாடம் நடத்தின்னு இருக்கிற போதே அறியப்படுவதால் உடம்பு நான் இல்லைன்னு புரியுறது அடுத்தது என்னென்னு கேட்டால் மனசை பற்றி விசாரம் பண்ணினோம் மனசு வேற நாம் வேறதான் மனசில் வந்து எண்ணங்கள் வருகிறது போகிறது நம்ம வந்து இந்த திரை மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி அந்த ஸ்க்ரீனில் வந்து எத்தனையோ வந்துட்டு போகிறது அதில் வந்து நல்ல ஒரு அற்புதமான கோவிலும் பகவானும் காட்டப்படுகிறது கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ட்ராவையும் காட்டப்படுறது ஆனால் வந்து அந்த திரை அதுக்கெல்லாம் ஒன்றுமே பாதிக்காமல் பேசாமல் அது மாதிரி என்னென்னா எப்படி அந்த படம் காட்டுற திரையானது அதில் வந்து என்னெல்லாம் வந்துட்டு போனாலும் அது எப்படி மாறாமல் அப்படியே இருக்கிறதோ அது மாதிரி நம்ம மன நம்மிடத்தில் மனசு இருக்குது அது மனசில் எண்ணங்கள் வந்து போய்கொண்டே இருக்குது நான் அதெல்லாம் அறிகிறேன் என் மனசில் என்ன எண்ணம் இருக்குங்கிறத நான் அறியறதுனால அறியப்படுவதால் மனம் நான் அல்ல மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது நிர்வாக சக்கம்னு பேர் ஆ மனசு நான் கிடையாது சரி புத்தின் நான் புத்தின்னது அறிவு அறியிறது எல்லாத்தையும் அறியிறது எல்லாவற்றையும் அறியறதுங்கிறதையும் நான் அறியிறேன் எல்லாவற்றையும் அறியிறதுங்கிறதையும் நான் அறியிறேன் அதாவது விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் புத்தி எத்தனையோ விஷயங்களை அறிகிறது நியூஸ் பேப்பரை படுத்தி தெரிந்து கொள்ளுகிறது வேதாந்தத்தை படுத்தி தெரிந்து கொள்ளுகிறது மற்றவருடைய பிரச்சனையை வீட்டு பிரச்சனையை தெரிந்து கொள்ளுகிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற இந்த அறிவிற்கே அறிவு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு நான் அறிஞ்சிருந்துருக்கேன் அதனால சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிலகு திவ்ய தேஜோமயத்தை என்று தாய்மான்வர் சொல்வார் அறிவினுக்கு அறிவான ஆதியை கைவல்ய ஒரு பாடல் இருக்கு சரி அதை இன்னும் அறிகிறது எனக்கு சொல்லக்கூடாது என்ன கேட்டால் அறிவை நான் அறிகிறேன் அறிவை அறியிற அறிவை எது அறிகிறதுன்னு கேட்கக்கூடாது அப்படி பார்த்தா அப்புறம் முடிவுலாம் போயிட்டே இருக்கும் என்னுடைய அறிவை நான் அறிகிறேன் ஆக அறிவை அறிவதால் அறிவு அறியப்படும் பொருளானத்தினால் இந்த மனசில் இருக்கிற அறிவு நான் கிடையாது அது என்னால் அறியப்படுவதால் அதனால் புத்தியும் நான் கிடையாது புத்தியில் தான் இந்த அறிஞர் அறியிற சக்தி இருக்குது இது வந்து மைக்கு இது கண்ணாடி இது டேபிள் இது சுவாமி படம் இது செடி அப்படிங்கிறது அறிவு இது அறிகிறதுங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறதுனால அந்த அறிவு வேறு இந்த அறிவு வேறு இது சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னு சொன்னால் தூய அறிவு ப்ளஸ் எண்ணம் ஈஸ் ஈக்குவல் டு விஷய அது சம்ஸ்கிருத்திலே சொல்லணும்னா சைத்தன்யம் ப்ளஸ் விஷயஜானம் இப்போ வந்து இப்போ இது வந்து செடின்னு வச்சுங்கோனேன் சசியம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் சசியம் சசியம்னா செடி இப்போ வந்து என் மனசில் சசியவருத்தி ப்ளஸ் கான்ஷியஸ்னஸ் ஈஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்டை பற்றின நாலெட்ஜு ஆக விஷய ஜானம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் ஆக அறிவு ப்ளஸ் எண்ணம் ஈஸ் ஈக்குவல் டு விஷய ஜானம் அது எந்த எண்ணமோ அதை பொறுத்து அது மரத்தை பற்றி தான் மரம் செடியை பற்றி தான் இருந்தால் சரிதன் மனிதனை பற்றி இருந்தால் மனுஷானம் கடஞ்ஞானம் பட்டஜானம் ரிக்ஷானம் ஈஸ்வர ஜானம் சாஸ்திரஜானம் எதை வேணாலும் போட்டு ஆனால் இந்த அறிவை அறியிற அறிவிற்கே அந்த அறிவை எது அறிகிறதுன்னு கேட்கவே கூடாது ஏன்னு கேட்டால் அதுதான் அல்டிமேட் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அறிவை அறியும் அறிவு எண்ணங்களற்ற அறிவு அறிவு அறியும் அறிவு எண்ணங்களோடு கூடிய அறிவு அதனால அது பேரில் சமஸ்கிருதத்தில் அதுக்கு விற்பிஞானம்னு பேர் எண்ணங்களோடு கூடின அறிவுக்கு பேர் விற்பிஞானம்னு பேர் எண்ணங்களோடு இருக்கிற அறிவை எது அறிகிறதோ அதுக்கு பேர் ஸ்வரூபானம்னு பேர் ஸ்வரூபானம் ம் ஆக இந்த அறிவிற்கே இது அறிவையும் அறியும் அறியாமையையும் அறியும் இது அறிவையும் அறியும் அறியாமையும் அறியும் யார்கிட்டையாவத்தர் கேட்டால் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது அப்போ தெரியாதுங்கிறதவருக்கு தெரியும் இது வழக்கமாக ஒன்று சொல்கிறது ஒன்று எப்போவுமே என்னென்னா சில பேருக்கு தெரியாது தெரியாதுங்கிறது தெரியும் எனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும் எதெல்லாம் தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும் எதெல்லாம் தெரியாதுங்கிறதும் எனக்கு தெரியும் இது தெளிவு தெரியாது தெரியாதுங்கிறது தெரியும் சில பேருக்கு எப்படின்னு கேட்டால் தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியாதுங்கிறதும் தெரியாது தெரியும் தெரியும் தெரியும் தெரியாது தெரியாது தெரியாதுங்கிறது நமக்கு தெரியணும் தெரியுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தெளிவாக இருக்கும்னு அர்த்தம் தெரியாததை தெரிஞ்சதாகவும் தெரிஞ்சதை தெரியாததாகவும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரிஞ்சிருக்கும் தெரியாது ஆமாம் இதனுக்கு முன்னாடியே தெரியுமே ஓஹோ மறந்து போச்சு இப்போ தெரிஞ்சிருக்கிறது தெரியாமல் போயிடும் தெரியாததை தெரிஞ்சதுன்னு நினச்சிக்கிற ஆளு இருக்குது தெரியலன்னு சொல்கிற ஆளு இந்த குரூப் எல்லாம் இது சொல்ல வேறு பக்கம் போய்டலாம் நிறைய விஷயத்துக்கு வரும் அப்போ இந்த கைவல்ய ஒரு பாடல் என்ன சொல்கிறதுன்னா அறிவுக்கு அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாய்த்த் தீரும் அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அரிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்தறிவாய் நீயே அப்படின்னு ஒரு பாடல் சொல்வது அதாவது அறிவுக்கு அறிவு அப்புறம் என்னென்னா அதுக்கு இன்னொரு அறிவு அதுக்கு இன்னொரு அறிவுன்னு சொன்னால் அது முட்டாள்தணும் ஒரு ஒரு தோடு அறிவுக்கு அறிவு வேறு உண்டு என்று என்னும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை அனவஸ்தைனா என்ன இது எண்டு இல்லாமல் போயிட்டு அர்த்தம் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாய் தீரும் பலம்னா என்ன அதான் பிரயோஜனம் கடைசியில் என்னென்ன அறிவை இன்னும் அறியுதா அதை இன்னும் அறியிறதா அதை இன்னும் அறியறதா எங்கே முடிக்கிறது முடிக்க முடியாது ஆகையினால எண்ணங்களோடு கூடிய அறிவு எண்ணங்களற்ற தன்மை அதாவது ஞான அபாவம் பாவ அபாவணம் கந்தரன் போதில் ஒரு பாட்டு அறிவற்றறியாமயுமற்றதுவே ஒரு குறின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு நின்றலையும் குறியை குறியாது குறித்தறியும் நிறைய நான் ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் அதில் வந்து கடைசியில் என்னன்னா அறிவற்று அறியாமையும் அது அறிவும் அல்ல அது அறியாமையும் அல்ல அப்படின்னு கந்தரன் ஒரு பாடலை கட்ட சொல்லியிருக்கு இது மாதிரி அறிவற்ற குதர்க்க மூடற்க அனவஸ்தை பலமாய் தீரும் அறிபொருள் நீ அறிபடும் பொருள் நீ அல்ல அறிபடாப்பொருள் நீ அல்ல அறிப்பொருள் ஆகும் உன்னை அனுபவித்தறிவாய் நீயே நீயே நன்றாக அனுபவித்து அறிகிறாய் அப்படின்னு நினைச்சேன் இது ஸ்பஷ்டமாக டீச் பண்ணுற போதே புரியணும் புரியலன்னா கம்யூனிகேஷன் கேப் தான் கண்டிப்பாக சந்தேகமே கிடையாது சொல்லி கொடுக்குற இது புரியணும் என்னுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை நான் அறியிறேன் ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்களே இல்லாமல் நான் இருக்கேன் விழிப்பிலும் கனவுலும் எண்ணங்கள் விளையாடுகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்களே இல்லாமல் இருக்கிறது எண்ணங்கள் அற்ற நிலையையும் எண்ணங்கள் உள்ள நிலையையும் நான் அறிவதால் நான் அறிவு அறியாமை இரண்டையும் கடந்த பேரறிவு பரம்பொருள் அறிவு அறியாமை இரண்டையும் அறிகின்ற பேரறிவு பரம்பொருள் நீங்கள் உபநிஷத்துல எல்லாம் பார்க்கலாம் அது வந்து ஒளிக்கு ஒளி இருளுக்கும் ஒளின்னா ஒளிக்கு ஒளி இருளுக்கும் ஒளின்னா இருளையும் ஒளியையும் எது அறிகிறதோ அது இருளா ஒளியா இருளையும் ஒளியையும் எது அறிகிறதோ இருள ஒன்றுமே இல்லை இருள் இருள் இருள்ன்னு சொல்கிறோம் ஒளியே ஒளின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டையும் அறிகிற அறிவு இருள் ஒளியை கடந்தது ஆகா அது பிரகாசத்தையும் அறியும் அந்தகாரத்தையும் அறியும் இப்படி புரிஞ்சுக்கிட்டா சரி சுவாமிஜி இது புரிகிற மாதிரி தான் இருக்குது அதுதான்ப்பா நீ சொல்கிறோம் உண்மையிலேயே வாஸ்தவமாக நீ அதுவாக இருக்கிறாய் இது நம்ம எல்லாருக்கும் பொது அதனால தான் இந்த உபதேசத்தை கொஞ்சம் பொறுமையாக கேட்க முடியிறது இல்லாட்டி பு முடியாது இது வந்து ஒரு ஒருத்தருக்கும் என்ன பண்ணணும்னா நான் ஒரு ரூமில் உட்காந்துன்னு ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்ணும் கஷ்டம் என்ன சொல்லுங்கோ சரி அப்படியா இந்த விபதி வச்சுக்கோங்கோ எலுமிச்சம் அப்புறம் வந்து இந்த காசி கயிறு இது மாதிரி கயிறு தான் வச்சுங்க எல்லாம் எல்லாம் சரியாக போயிடும் கவலையே போடாதுங்க இப்படியே கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்புறம் பழகி போய்டும் கவலைப்படாதுங்க அப்படியே சொல்லலாம் ஆனால் இது பாருங்கள் இது வந்து இது ஒரே டோஸ் உடனே க்ளோஸ் தான் அதனால் இது வந்து என்ன இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் மற்ற வைத்தியத்துக்களை மருந்தெல்லாம் நோயின்னு வச்சுங்களேன் நோய் பலவிதமாக இருக்குது கான்ஸ்டிடியூஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க பண்ணுறாங்க இன்னும் முடிஞ்ச பாடில்லை இந்த சரீரத்தை அனாட்டமி முடிய மாட்டேங்குது பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் விசாரம் நடக்கிறது புதுசு புதுசாக சாப்பாடும் வந்துட்டுருக்கு புதுசு புதுசாக நோயும் வந்துட்டுருக்கு புதுசு புதுசாக கெமிக்கலும் வந்துகிட்டே இருக்குது என்னெல்லாமும் ரியாக்ஷன் நடந்து கொண்டே இருக்குது அதனால் இதை கண்டே பிடிக்க முடியல ஏன்னா இது புண்ணிய பாபத்தை பேஸ் பண்ணதுன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் விடாது என்னால் இது வந்து அது வரைக்கும் இது பண்ணிகிட்டே தான் இருப்பேன் எங்கே நிறுத்த போகிறோம் இது பண்ணுறோம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இப்போ இந்த சரீரத்தை வந்து நம்ம எல்லாரும் பார்க்குறோம் எல்லோரும் அனுபவத்தில் இருக்குது சரீரத்தில் இருக்கிற வியாதி ஐக்காந்திக்கம் ஆத்தியந்திக்கம் அதுதான் என்னுடைய டாபிக் அதாவது ஆளாளுக்கு நோய் வித்தியாசமாக இருக்கிற போது டாக்டர் என்ன பண்ணுறாரு உள்ளே உட்காந்துட்டு ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னுட்டு செக் பண்ணிவிட்டு அது ஒரு மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறாரு ஆனால் இப்போ இங்கே வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கேன் நானும் டாக்டர் மாதிரி தான் வேதாந்தம் படித்து இந்த வந்து டாக்டர் இது மகாவைத்தியம் வைத்தியம் நாராயணோ ஹரிஹீனம் அதே மாதிரி இப்போ இங்கே உட்காந்துன்னு இருக்கும் இப்போ வைத்தியம் வந்து உங்கள் எல்லாேருக்கும் ஒரே வைத்தியம் தான் நான் பண்ணுறேன் தனியாக ரூமில் உட்காந்துன்னு பண்ணலை உபநிஷத்தை வச்சுட்டு இந்த வைத்தியம் பண்ணுறோம் என்ன சொல்கிறோம்னா அதில் வந்து ஆளாளுக்கு மருந்து வேறு அந்த மருந்து அதோடு நிறுத்திக்கணும்னு சொல்ல முடியாது திடீர்னு பழப்படியும் வியாதி வரும் திரும்பவும் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லாட்டி வேற ரியாக்ஷன் வரும் இதில் அப்படி இல்லை எல்லாருக்கும் ஒரே மருந்து இந்த மருந்தை சாப்பிட்டாச்சுன்னா கண்டிப்பாக வியாதி கிடையாது திரும்ப வராது எல்லாேருக்கும் ஒரே மருந்து என்னதுன்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரே மருந்து இந்த மருந்தை கொடுத்தாச்சுன்னா திரும்பவும் என்ன சுவாமியா அதுக்கப்புறம் வராது வந்ததுன்னா நீ முதல்ல வரலன்னு தான் அர்த்தம் அதுக்கப்புறம் வந்ததுன்னா என்ன பண்ணுறதுண்ணா அப்படி வராது வரவே வராது அப்படி வருதுன்னு சொன்னால் அப்போ முதல்ல வந்து வந்த மாதிரி தெரிஞ்சது தப்புன்னு அர்த்தம் அவ்வளோதான் பதும் எனக்கு பேர் ஐகாந்திக்கம்னு என்ன எல்லாேரும் அப்சல்யூட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆத்தியந்திகம்னா என்ன இதுக்கப்புறம் வேற இதுக்கப்புறம் வேற ஜானமோ ஏதோ மோக்ஷத்துக்கு உபாயங்களோ ஒன்றும் கிடையாது இது உபதேசம் பண்ணுற போது உடம்பு நான் இல்லை மனசு நான் இல்லை புத்தி நான் இல்லை மூன்றும் அறியப்படுறதுனால அறியப்படு பொருள் அறிபவனாக முடியாது என்கின்ற நியாயத்தின்படி நான் இதுக்கு வேறாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்கப்படாது அதோடு நின்று போச்சு நான் அறிவே உருவானவன் அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவு ஆகி சற்றே நின்றால் தெரியும் எனவே மறை மீதி எம் ஆதி நிகழ்த்தினான் தோழி தாய்மானவருடைய பாடலில் கடைசி பாடல் இதை இருக்குன்னோ இல்லைனோன்ட்ட சொல்லி உனக்கு புரிய வைக்கவா முடியும் அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் நீ நிம்மதியாக இருக்கணும்னா அறிவு ஆகி சற்றே நின்றால் தெரியும் நீ அறிவே உருவாயிடும் அறிவே உருவாயிடும்னு அர்த்தம் நீ அறிவே வடிவம்னு நல்லா புரிஞ்சுக்கும் சற்றே நின்றால் தெரியும் எனவே என்று மறை நீதி மறை எம் ஆதினா குருநாதன் மறை எம் ஆதி நிகழ்த்தினான் தோல்வி குரு என்ன சொல்லி கொடுத்தாருனா பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் இதை பிடிச்சி நீ தூய உணர்வாக இருக்கிறாய் உப உபநிஷத் சொல்கிறது ஐத்திரேய உபனிஷத் சொல்லுகிறது பிரஜானம் பிரம்மா பேர் உணர்வே பிரம்மம் பேர் உணர்வே பிரம்மம் இப்போ நான் யாரும் நான் புரிஞ்சுனுவிட்டேன் உங்களை பார்க்குற போது என்னவா பார்க்க போகிறேன் என்ன நான் உடம்பு இல்லை மனசு இல்லை புத்தி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் முட்டாள சொல்ல போகிறேன் எல்லாரையும் பார்க்குற போது அவங்களுக்கு அது புரியாட்டாலும் எனக்கு என்ன தெரியும்னா அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு புரியலங்கிறது வேறு விஷயம் எல்லாரையும் நான் பார்க்குற போது என்ன பார்ப்பேன்னா எல்லாத்தையும் சமஸ்திரபஞ்சத்தையும் பிரம்மமயம் இது ஒரு பாடம் இப்படி ஒரு படிப்பு இருக்குது இப்படி ஒரு மெத்தட் இருக்குது சுவாமிஜி இதெல்லாம் வேறேன்னு சொன்னதுக்கு பிறகு அதுவும் இருக்குது நானும் இருக்கேன்னு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இப்போ உடம்பு வேறேன்னு சொல்லியாச்சு மனசு வேறேன்னு சொல்லியாச்சு புத்தி வேறேன்னு சொல்லியாச்சு நான் வேறேங்கிற போது நான் ஒருத்தன் இருக்கேன் புத்தி ஒன்று இருக்குது மனசு ஒன்று இருக்குது உடம்பு இருக்குது வீடு இருக்குது நிறைய வீட்டில் எல்லாம் வேற வேறையாக இருக்கே அப்போ நான் இருக்கேன் அது இருக்கேன்னு சொன்னால் சாஸ்திரம் சொல்லுகிறது நீ மாத்திரம்தான் இருக்க இது எல்லாம் இல்லவே இல்லைங்க இதுனா ஒரே வம்பா இருக்கே சந்தேகமாக இருக்கு நமக்கு இது மகா வம்பா போச்சு ரெண்டு இருக்கு ரெண்டு இருக்கிற மாதிரி தானே தெரிகிறது ஒன்று தான்ப்பா அதுதான் தான்ப்பா எது எதுன்னு சொன்னதுன்னா கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா வாரா நெறி இது ரொம்ப முக்கியம் அல்ல இந்த உலகத்தில் குருவின் துணை கொண்டு வேதாந்த சாஸ்திரங்களை கற்று மெய்ப்பொருள் கண்டார் மெய்ப்பொருளை புரிந்து கொண்டவர்கள் மறுபடியும் இந்த உடல் மனசு உலகம் இதில் எல்லாம் மாட்டார்கள் அப்படி சொல்லலாம் மற்றீண்டு வாரா நெறி மறுபடி சம்பந்தம் வைக்க மாட்டார்கள் இல்லை உங்களுக்கு இப்போ சந்தேகம் எதில் இருக்கும்னு கேட்டால் ரெண்டு பொருள் அனுபவத்தில் இருக்கே நான்கிறது தனிங்கிறதும் புரிகிறது அறிபவன் அறியப்படு பொருள் அறிபவனுக்கு வேறு என்கின்ற நியாயப்படி நான் தனியானவன்கிறதும் புரிகிறது அறியப்படு பொருள் இருக்கே அப்படின்னா அறிபவன் ஒருத்தன் இருக்கான் அறியப்படு பொருள்னு ஒன்று இருக்கே சுவாமி அப்படின்னு சொன்ன அறியப்படு பொருள் மாயத்தோற்றம் அறிபவன் என்னும் தன்மையும் மாயத்தோற்றம் அறியப்படும் பொருள் மாயத்தோற்றம் அறிபவன்கிற தன்மையும் மாயத்தோற்றம் எப்படின் அதுக்கு நியாயம் சொல்லணுமே புத்தி சும்மா விடாது கேட்டுக்கிட்டே இருக்கும் சரியா சொல்லுன்னு அதுக்கு நியாயம் என்னன்னு கேட்டால் நல்ல தூக்கம் தூக்கத்தை விசாரம் பண்ணியிருக்கீங்களா தூங்கிகிட்டே இருக்கிற போது இப்படி தூக்கத்தை விசாரம் பண்ணுறது ஆகவேனால தூக்கம் ரெண்டு விதமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா நம்ம வழக்கமாக தூங்குற தூக்கம் இப்படி விச்சாரம் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய தூக்கம் உத்திஷ்டத்தைங்கிறது முழிச்சுன்னு இருக்கிறவனை பார்த்து உபனிஷத்து இந்த உபனிஷத்தை படிக்க போனால் உத்திஷ்டத்தை நான் தான் எழுந்துட்டேன் என்னத்துக்கு எழுந்திரிக்க சொல்கிறேன் நான் உபனிஷத்தை படிக்க போகிறேன் உபனிஷத்தை என்ன சொல்கிறதுன்னா உத்திஷ்டத்தை ஜாக்கிரதை பிராப்பியவரா நிபோதத்தை அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்கிறது உபனிஷத்து நான் கண்ணை திறந்துன்னு போய் படிக்க போனால் என்ன உபனிஷத்துக்கு ஏதாவது தகராறா என்ன உத்திஷ்டதான்னு சொன்ன ஆனால் அதுதான் சூக்ஷ்மம் உத்திஷ்டதா ஜாக்கிரதா எழுமின் விழிமின் அப்படி சொல்கிறோம் தகுந்த ஆசிரியரை நாடுமின் விவேகானந்தர் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உலகத்துக்காக சொல்லியிருக்கார் லௌகிக்கமாக அது வேறு விஷயம் ஆனால் மந்திரம் இப்படி தான் இருக்குது எழுமின் விழிமின் தகுந்த ஆசிரியரை நாடுமின் உண்மையை உணர்மின் முக்தி பெருமின் இப்படி தான் இருக்குது ஆனால் வந்து எழுமின் விழிமின்கிற போதே அதுலேயே விழு முழிச்சுட்டு எந்திரிக்கிறதா எந்திரிச்சுட்டு முழிக்கிறதா புரியுறதா எழுமின் விழிமின்னு இருக்கு இல்லையா நம்ம விழிமின் எழுமினா எழுமின் விழுமினா எழுமின் விழுமின் இல்லை விழிமின் இது அடிக்கடி இந்த தகராறு இந்த எழு வந்தாலே விழின் எழுமின் விழுமின் நிறைய பேர் பாடுறபோது பாடி தப்பாக பாடிவாங்க விழுமின் சோதரர்கள் இது சொன்னா அது இழியாயிடும் யார் தச்ச சட்டை தாத்தா தச்ச சட்டை கதை தான் அதனால இந்த எழுமின் விழிமின் எழு முழிச்சுங்கோங்கிறது உபனிஷன் முழிச்சுங்கோ முழிச்சுங்கோன்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் இன்பம் இருக்குதுன்னு தப்பாக புரிஞ்சுட்டுருக்கோம் இல்லையா அதை முதல்ல சரி பண்ணு அதுலேருந்து முழிச்சுக்கோ அதுலேருந்து வெளியீடு அப்படின்னு அர்த்தம் அதாவது உலக இன்பங்களில் உழன்று கொண்டிருப்பவர்கள் உண்மையை உணராமல் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் உலக இன்பங்களையே உண்மை இன்பம் என்று கருதி உழன்று கொண்டிருப்பவர்கள் தத்துவ நோக்கில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களாக கருதப்படுகிறார்கள் அதற்கு பிறகு என்ன பண்ணணும்னா அவர்கள் அதிலிருந்து விழிக்க வேண்டும் ஆஹா இன்பம் இல்லாத இடத்துல காணல் நீரில் போய் இன்பத்தை தண்ணீரை தேடுற மாதிரி இன்பம் இல்லாத இடத்துல போய் இன்பத்தை தேடிட்டுருக்கேன்னு மண்டுன்னு மண்டையில் அடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னா அதுலேருந்து முழித்து கொண்டு எழுமின்னா என்ன அர்த்தம்னா அதை விட்டு விலகுன்னு அர்த்தம் அதை விட்டு விலகு உலக இன்பங்களை நாடிக்கொண்டிருப்பு மனி கொண்டிருக்கும் மனப்பான்மையிலிருந்து விலகிக்கொள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா உண்மையை உணர்வதற்காக தகுந்த ஆசிரியரை நாடிச்சல் இது கட்டோபரிஷத் மந்திரம் எதுக்கு சொல்கிறேன் நம்ம உறக்கத்தை ஆராய்ச்சி பண்ணினாலே நான் அறிபவன் அறியப்படு பொருள் அப்படின்னு ரெண்டு வேற்றுமை கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த நியாயத்தை பயன்படுத்தினோம் எந்த நியாயம் அறியப்படு பொருள் அறிபவனுக்கு வேறானது என்கின்ற நியாயத்தை சொன்னத்துக்கு காரணமே உபதேசத்துக்காக தான் சொன்னோம் உபதேசம் பண்ணினதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் அறியப்படு பொருளும் ஒரு தோற்றம் அறிபவன் என்னும் தன்மையும் தோற்றம் அறிபவன்கிற ஆளை வந்து நீக்கலை வஸ்துவை நாம் நிஷேதம் பண்ணலை அந்த ஸ்டேட்டஸை நிஷேதம் பண்ணும் இப்போ நீங்களாம் உட்கார்ந்துருக்கீங்க ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கோ நீங்களாம் சிஷியர்கள் நான் வந்து குருன்னு ஒரு ஸ்டேட்டஸில் உட்கார்ந்துருக்கேன்னு வச்சுக்கோம் சாஸ்திரப்படி கரெக்டு நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் நான் வந்து குருன்னா நாங்கள் சுவாமியார் தனியே குருன்னு சொல்லிக்கிறாரேன்னு நினச்சிக்காய்ங்க அதில் குருங்கிறது ஒரு பிரின்சிப்பில் அது இந்த நேரம் ஒர்க் பண்ணுறது கிளாஸ் முடிஞ்சாச்சுன்னா அது இருக்காது அது வரைக்கும் தான் இருக்கும் அது குரு எப்போவுமே குருவாக இருக்க மாட்டேன் குருன்னா குண்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் நபும்ச குரு குருனி குருனி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆகையனால் அதுக்கப்புறம் குரு தான் அப்புறம் வந்து குருன்னு சொன்னால் பாடம் நடத்துகிற போது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்கள் சிஷியர்கள் பாடம் நடத்துகிற போது நான் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நான் குரு தான் இதை புரிஞ்சுக்கல நிறைய பேர் குருவும் பாங்க குரு முதல்கா போட்டு விடுது அப்போ நான் வந்து இருக்கேன்னு வச்சுக்கோம் இது என்னென்னா இது வந்து இப்போ நீங்களாம் சிஷியர்கள் நான் குருங்கிற ஸ்டேட்டஸ் இருக்குது ஆ இதனால இது பாடம் நடக்கிற போது மாத்திரம்தான் பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு வேறு எதாவது விவகாரம் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன் நானும் வேறு எதாவது விவகாரம் பேசுனேன்னு வச்சுக்கோ அப்போ அந்த நேரம் இந்த சிஷ்யன் குருங்கிறது ஆனால் நம்ம பாவனையில் இருக்கும் ஏன்னா நம்ம விவகாரம் குழந்தை பெற்றாச்சுன்னா அம்மாங்குற ஸ்டேட்டஸ் பொது அப்பாங்கிற ஸ்டேட்டஸ் பொது அது மாதிரி குருங்கிற ஸ்டேட்டஸும் பொதுவான எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் அந்தந்த நேரத்தை குழந்தைய பார்க்குற போது அம்மா குழந்த ஹஸ்பண்டை பார்க்குற போது கணவன் மனைவி ஆகையினால இது மாறிட்டே இருக்கு இந்த ஆள் உண்மை அந்த ஸ்டேட்டஸெல்லாம் வந்து போகிறது அது மாதிரி அறியறதுங்கிற ஒரு ஸ்டேட்டஸும் கூட தாக்காலிகமானது தூக்கத்தில் அறிபவன் என்னும் தன்மையும் நீக்கப்படுகிறது இதை வச்சு கொண்டு நீங்கள் விழிப்பு நிலையிலையும் புரிஞ்சுக்கணும் அறிபவன் என்பதும் பொய் அறியப்படுவது என்பதும் பொய் கரி கருவி கரணங்களும் பொய் பொய்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க கண்ணுக்கு அனுபவத்துக்கு உண்மை அறிவுக்கு பொய் பொய்யினா முழுக்க முழுக்க பொயின்னு அர்த்தம் இல்லை பொய்யின்னா என்னது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பொய்ங்கிறாரே சுவாமிகள் இப்படி உட்காந்துருக்க அவரும் கட்டக்கட்டை நல்லா கொட்டை கொட்ட உட்காந்துருக்கார் நாமளும் கொட்டை கொட்ட உட்காந்துருக்கோம் இருக்கிறதையே இல்லைன்னு சொல்கிறாரே என்ன தைரியம் பார் அதுதான் தைரியம் இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு அது சொல்லக்கூடாது லாஜிக்கலாகவும் சொல்லணும் பிரமாணத்தோடு சொல்லணும் அது உப ஆத்மபோதம்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது பரமாத்மாவில் இந்த அறிபவன் அறியப்படு பொருள் அறிவதற்குரிய கருவி கிடையாதுங்கிறது ஞாத்ரு ஞான ஞேயபேதஹா பராத்மனி நவித்தியே ஞாத்ரு ஞான ஞேயபேதஹா பராத்மனி நவித்யதே மெய்ப்பொருளில் இல்லவே இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன இருக்குது நான் சாமியார்னு ஞாபகம் இருக்கா நான் எந்த ஜாத்தின்னு ஞாபகம் இருக்கா நான் மனுஷங்கிற எண்ணம் இருக்கா நான் ஜீவன்கிற எண்ணமாவது இருக்கா ஒரு எண்ணமும் இல்லை ஆனால் நான் இருக்கேனா இல்லையா இருக்கேன் ஆனால் ஜீவனாக இருக்கேனா தூக்கத்தில் ஜீவன்கிற எண்ணம் கூட எனக்கு கிடையாது தூக்கம்தான் பரம உத்தமமான சாதனம் இதை புரிஞ்சுக்கிறது இதுதான் அனுபவ பிரமாணம்னு பேர் தூக்கத்தையே நம்ம பிரமாணமாக எடுத்துக்கொண்டு பேசுகிற போது அனுபவ பிரமாணம் ஸ்ருதிப்பிரமாணம் யுக்தி பிரமாணம் அனுபவ பிரமாணம்னு மூணு பிரமாணம் சொல்கிறோம் ஸ்ருதி சொல்கிறது நீ சுத்த சைதன்யம்னு சொல்கிறது இப்போ நம்ம விச்சாரம் பண்ணோமே அறிபவன் அறியப்படு பொருள்னு இதுதான் யுக்தி அனுபவம் என்னதுன்னா உறக்கம் சொல்லப்போனால் அறிபவன் அறிவு அறியப்படுவதிலேயே வந்து அனுபவம் இருக்குது இருந்தாலும் அது ஒரு யுக்தி ஏன்னால் அது குடத்தையெல்லாம் உதாரணமாக சொல்லி சொல்கிறோம் இது பிரத்ய அனுபவம் தூக்கத்தில் நாள்தோறும் நமக்கு இந்த எந்த ஒரு விதமான அபிமானமும் கிடையாது பகவான் நேச்சுரலாக அபிமானத்தை ராத்திரி நீக்கி வைக்கிறார் அப்புறம் என்னென்ன புனஸ்ச்ச ஜன்மாந்தர கர்மயோகாத் சயேவஸ்வபிதி பிரபுத்தா அது பரு மறுபடியும் நம்ம புண்ணிய பாபத்தோட சம்பந்தத்தினால் முழிச்சு இதோடு சேர்ந்துக்கிறோம் புண்ணிய பாபம் வந்து கொஞ்சம் நேரம் வேல் அமைதியாக இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க இந்த சாதாரணமாக இந்த தண்டனை கைதிகளுக்கு கொடுக்குற போது அடித்தா மயங்கி போயிடுவான் அடிச்சு அடி அடின்னு அடிப்பாங்க அடிக்கிற போது மயங்கி போயிடுவான் மயங்கி போனால் அந்த அவன் அவன் அனுபவிக்க முடியாது அதுதான் மயங்கி போயிட்டான் துக்கத்தை அனுபவிக்க முடியாது அதனால என்ன பண்ணுறது அவன் மயக்கத்தை தெளிவு வைக்கிறது தெளிவை வச்சு அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து சக்தியெல்லாம் கொடுத்து திரும்ப அடிக்கிறது அதைத்தான் நடத்தின்னு இருக்கார் பகவான் நம்ம வந்து ஜாத்திரி தூங்க போகிறது என்னென்னா நம்ம மயக்கத்தை கொஞ்சம் மயக்கம் வந்துடுறது தூங்கிவிடும் பழையபடியும் நம்ம புண்ணிய பாபா என்ன பண்ணுறது மயக்கத்தை தெளிய வைக்கிறது அதனால் தூங்கிடுறோம் போராத்துக்கு கனவு வேறு அது பிள்ளையும் அடித்தடி ரகலை சண்டை பாம்பிளாஸ்ட்டு எல்லாம் அதுக்குள்ளேயும் அப்புறம் வந்து ஜாக்கிரத அவஸ்தை இதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்கோ நம்ம உறக்கத்தில் எல்லாேருக்கும் நம்ம இருந் இருந்தும் நம்மை நினைக்காமல் இருக்கிறோம் உறக்கத்தில் நாம் இருக்கிறோங்கிறது சந்தேகம் இல்லை இல்லாத ஆள் எப்படி வர முடியும் இல்லாத ஆள் எப்படி வர முடியும் ஆகையினால இதை புரிஞ்சுட்டிங்கன்னா இ இது இது தெளிவாக திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தா உறக்கத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் இருக்கிறோம் என்று நினைக்க முடியாது இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது அப்படி நினைக்க ஆரம்பித்தாலே மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்புறம் அதோடு சேர்ந்துவிடும் மனசோடு சேர்ந்துடுவோம் நான் மனசோடு நம்ம வந்து பின்னி பிணைந்துடும் இன்டிமேட்லி அசோசியேட்டட் வித் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரொம்ப அதோட சேர்ந்துவிடும் சேர்ந்ததுக்கு பிறகு எல்லாம் இன்னொருத்தரை வேறையா பார்ப்பும் பலவிதமான அபிமானங்கள் துக்கம் சுகம் துக்கம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் அதெல்லாம் இந்த விசாரம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அப்புறம் வந்து எனக்கு சுகமாவது துக்கமாவது லாபமாவது நஷ்டமாவது வெற்றியாவது தோல்வியாவது எல்லாம் வந்து போகிற சமாச்சாரம் பா ஆகத்தே ஸ்வாகத்தம் குறியாத் கச்சந்தம் நான் நிவாரையே வந்தா வாங்கன்னு சொல்லி போனால் போய்ட்டு போங்குங்கிறத பற்றி போகிறத தடுக்காதேன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம் ஆகத்தே ஸ்வாகத்தம் குறியாது வந்தா வருக வருக துன்பமே வருக துன்பமே வருக நோயே வருக பயமாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சாரு கேட்குறது ஏன்னா இதை தான் சொல்லணும் நோயே வருது ஏன்னா நோய் என்ன நானும் இல்லையே நோயே வருது நோய் போகிறதா என்ன போனால் போயிட்டு போயிருது வந்தால் வருது போனால் போயிட்டு உங்களுக்கு என்ன சொல்லணும்னா வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் பண்ணிட்டு வர போல இருக்கேன் சுவாமின்னா என்ன பண்ண போகிறீங்க எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னு இவர் சொல்கிறத உபதேசத்தை கேட்டோம் வச்சுக்க தீந்தோம் என்னால் உருப்பட முடியுமா உருப்படக்கூடாதுன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் சாயங்காலம் உருப்படணும்னு பேசுகிறேன் காலம்பறை உருப்படக்கூடாதுன்னு பேசுகிறேன் உருன்னா என்ன நமக்குன்னு ஒரு ஒரு தனித்தன்மை இது இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக வேணும் இது உருப்படுறேன் இது என்னன்னா இந்த தனித்தன்மையை அடியோட நாசம் பண்ணுறேன் நம்ம எல்லாத்துக்கும் பிரச்சனையாக என்ன தெரியுமா இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்புறம் இன்னொன்று இருக்குது டோட்டாலிட்டி இந்த வெஷ்டி சமஷ்டி சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா வெஷ்டியும் மித்யா சமஷ்டியும் மித்யா இருக்கிறது ஒன்று தான் இப்போ அது என்ன வெஷ்டி வேண்டி சமஷ்டி வேண்டி கிடக்கு சமஷ்டின்னு போது அதில் பல பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்லாமலேயே புரியுது வெஷ்டி சமஷ்டி ஒரு தென்னை மரம் அது வெஷ்டி தென்னை நிறைய இருந்ததுன்னு சொன்னால் ஒரு மரம் இருந்தால் தென்னம் தோப்பு ஆனால் அதுக்குள்ளேயும் நிறைய தென்னை மரம் இருக்குது நம்ம எல்லாரும் சமஷ்டின்னு சொன்னாலும் சமஷ்டிலையும் பேதத்தோடு தான் இருக்குது ஆகையினால இந்த பேதம் ஒரு மாயை இதை புரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம் இப்போ நம்மளை புரிஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன் அப்புறம் வந்து உலகத்தையும் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இதுவும் ஒரு தோற்றம் தான் என் உடம்பு மனசு வந்து ஒரு கற்பனை தோற்றம் மாய தோற்றம் சரி மாய மாயன்னு சொல்கிறீங்களே சுவாமி என்ன மாயைங்க நான் அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு அர்த்தம் வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு புரியாத புதருக்கு பெயர் மாயை அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அதான் சொல்லிட்டேன் புரியாத புதரு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் விடுவிக்கவே முடியாத ஒரு புரியாத புதருக்கு பெயர் மாயை ஏன் வந்ததுன்னு சொல்ல முடியாது அதனாலதான் மாயைங்கிற மாயின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா மாயங்கிற வார்த்தையை சொல்கிற போதே நீங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்க முடியாதக்கு பேர் தான் மாயைன்னு பேர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் மாயை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுதா நீங்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்ட சில சமயம் அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க சாமி எல்லோரும் கேட்குறாங்க ஏன் மக்கள் இவ்வளவு நல்லா இருந்தும் ஏன் இப்படி இருக்காங்க சுவாமி அதுதான் அதுக்கு பேர் தான் மாயேன்னு பேர் புரிஞ்சிக்க முடியலல்ல நீங்கள் என்ன வேணாலும் கஷ்டப்பட்டு சுவாமி ஒழுங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சின்சியராக எல்லாம் இருந்தும் கூட ஏன் சுவாமி இந்த நோய் வருது அப்படின்னு அது நீ பண்ணால் பாப்பம்னு அந்த பாப்பம் ஏன் வந்து நல்லா மாயைண்ணா என்ன மாயைன்னா என்னென்ன புரியாதுன்னா புரியாதுங்கிறதுக்கு பேர் மாயையான் ஆமான்னு புரியலே என்ன அப்போ புரியலேன்னா மாயை புரியலேன்னு அர்த்தம் நீ மாயக்குள்ளே இருக்கேன்னு அர்த்தம் வழியே இல்லை நீங்கள் ஒரு நாள் பரம்பொருள் தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் மாயையை புரிஞ்சிக்க முடியாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாயையோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அது இல்லாட்டி மாயையினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கல மாயையோட அருள் இருந்தால் தான் மாயையே புரியும் நிறைய பேருக்கு பிரம்மம் புரிஞ்சாலும் புரிஞ்சிடும் மாயை புரியாது இந்த மாயனால் இப்போ வந்து இப்படி இங்கே உட்காந்து கடவுளுக்கு ஒரு பெயர் மாயாவின்னு பேர் கடவுளுக்கு ஒரு பெயர் மாயாவி மாயனை அப்படின்னு கிருஷ்ணரைலாம் சொல்கிறோம் நம்ம மாயா வின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லாமல் இங்கே இப்போ பிசி சர்க்கார் வர்றார் சில பேர்லாம் வர்றாங்க ஒன்றுமே இல்லை கையில் ஒன்றும் கிடையாது இப்படின்னா என்னவோ வந்துட்டே இருக்குது அது என்னதுண்ணா அதுதான் மாயின்னு பேர் அது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிட்ட என்ன இருக்குதில்ல புரியவே கூடாது புரிஞ்சிடவே கூடாது ஆனாலும் நமக்கு என்னென்னா அது இப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை நீங்கள் எத்தனை வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நிறுத்திக்கிறது தான் புத்திசாலித்தம் அதுக்கப்புறமும் இதை எதை தெரிஞ்சுக்கணுமோ நான் தூய உணர்வுன்னு புரிஞ்சுட்டா போராதா ஏன் நான் வந்து இப்படி உடம்போட சேர்ந்த தெரிஞ்சே ஆகணும்னா நிம்மதியா இருக்கணும்னா விட்டுடப்பா அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைப்பா இல்லை இல்லை இந்த ஒற்றை ஏன் வந்தது கண்டே பிடிச்சா ஆகணும்னா அது ஒற்றை வந்தாச்சும் ஒற்றை நீக் ஒற்றை ஏன் வந்ததுங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது அவுட் ஆஃப் சிலபஸ் அது வந்து பூச்சினால் வந்ததுன்னா பூச்சியே வந்ததுன்னா இப்படியே கடைசியில் அல்டிமேட்டாக ஏங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன கிடைக்கவே கிடைக்க இப்போ வந்து நோய் வந்துடுச்சுன்னு சொன்னால் எதனால் வந்ததுன்னு பயாப்சி பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க எல்லா பண்ணி பார்த்து கடைசியில் என்னென்னா எதனால் வந்ததுன்னு இன்னும் புரியல வைத்தியத்தை ஆரம்பிப்போன்ட்டார் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுவோம் எதனால் வந்து முதல்ல என்ன பண்ணாங்க இந்த ரூட் ரூட் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயத்தனம் பண்ணாங்க அப்புறம் பார்த்தா இதுவே நேரம் போயின்னு இருக்கும் போல் இருக்குது அதை நிறுத்திட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம்ப்பா அப்படின்னா அது மாதிரி தான் இங்கேயும் அதனால் வந்து இது ஏன் வந்தது எதனால் வந்தது ஒருத்தர் கேட்குறார் சாமி எதுக்கு இந்த கடவுள் நம்மளையெல்லாம் படைக்கணும் அதான் நானும் அவர்தான் கேட்கணும்னு நினச்சேன் வார் இடத்துல சேர்ந்து போகலாம் எதுக்கு இப்படிலாம் கடவுள் படைச்சி கஷ்டத்தையும் நல்லதையும் இதெல்லாம் என்னத்துக்கு வைக்கணும் சில இடத்துல நல்லதை வச்சுருக்கார் சில இடத்துல கஷ்டத்தை வச்சுருக்கார் சிலதை பாலைவனமாக வச்சுருக்கார் சிலதை சோலைவனமாக வச்சுருக்கார் என்னத்துக்கு அனாவசியமாக இந்த வேலையை கடவுள் பண்ணணும் அப்படின்னா கடவுள்கிட்ட தான் கேட்கணும் அதனால் இதுக்கெல்லாம் பதில் கிடையாது இருக்கிறதுல நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழி அதான் நம்ம பண்ண முடியும் எப்படி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறோமோ இருக்கிறதில் நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்னப்பா வழி அதை பார் அதை விட்டுவிட்டு இது ஏன் வந்தது எதனால் வந்தது ஓரளவுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியும் அதுக்கும் மேலே பதில் சொல்கிறது முடியாதுங்கிறத என்ன சொல்கிறது ஹானஸ்டாக சாஸ்திரம் சொல்கிறது ரொம்ப மரியாதைகள் ஒத்துக்கிறது எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது ஆன்சர் சொல்ல முடியாதுங்கிறத ஆன்சர் நீயும் சொல்ல முடியும்னு நம்பிக்கை எனக்கு கிடையாது யாரும் கிடையாது ஆகையினால் இதை விட்டுடுவோம் நிம்மதிக்கு வழியை தேடும் அதனால் நான் பிரம்மத்தை உணர்ந்துட்டால் இந்த மாயை என்ன லீல வேணாலும் பண்ணிவிட்டு போட்டுவேன் எனக்கு என்ன அதுதான் மாயாச்சி சர்க்கார் உண்டு பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லையே கடைசியில் வந்து என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரே தவிர அது எங்கேருந்து வருதுன்னே தெரியல நமக்கு அவர் இருக்கிறது தெரியறது பொருள் தெரியறதே தவிர அவருக்கும் அந்த பொருளுக்கும் உள்ள கனெக்ஷன் தெரியவே இல்லையே அதுதான் மாயையும் இல்லை இப்போ நீங்கள் பாம்பா பார்க்குறீங்க கயிறை பாம்பா பார்க்கறபோது ஏன் பாம்பா தெரியுதுன்னு கேட்டால் உங்களால் முடிஞ்ச ஒரு ஆன்சர் என்ன சொல்ல முடியும்னா நான் ஒரு இடத்துல கயிறை பார்த்துருக்கேன் இன்னொரு இடத்துல பாம்பை பார்த்துருக்கேன் மைண்டு வந்து ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி கயிறை பாம்பா பார்க்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்குதுன்னு கேட்டேன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்குதுன்னா அது அது அது அது அவ்வளோதான் வெப்பே பதிலே கிடையாது அது ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுன்னு கேட்டால் ஆன்சர் பண்ண முடியாது ஆகையினால என்ன பதில்னா அதுக்கு அதனால தான் அதுக்கு பேர் மாயான்னு பேர் வச்சுட்டாங்க மாயான்னு பேர் வச்சா சங்கராச்சாரியார் மாயா பஞ்சகம்னே ஒரு அஞ்சு ஸ்லோகம் எழுதியிருக்கார் அதில் சொல்கிறார் அகடித கிட்டனா பட்டியசி மாயா இல்லாததை இருப்பது போலும் சேர முடியாததை சேர்த்து வைப்பதிலும் தேர்ச்சி பெற்றவள் மாயை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் முதல்ல பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பாருங்கள் நகையை பார்க்குற ஒரே பொருள் தான் நம்ம வந்து நகையை பார்க்கற போது ஸ்வர்ணத்தை பார்க்குறதில்ல நம்ம கடைக்கு போனால் டிசைனை தான் பார்த்துட்ருக்கோம் கடையில் ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குறது தங்கத்தையாக நகையை டிசைனாக நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்குறது உட்காந்து இங்கே உள்ளே போயாச்சுன்னு சொன்னாலே ரெண்டு தினம் காஃபி வந்து விடுறது ஒரு கூல் ட்ரிங்க் வருது எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தது இப்போல்லாம் அது பழக்கம் இல்லை இப்போ இருக்கான்னு தெரியல எனக்கு எப்போ இருக்கணும் ஒரு நீங்கள் உட்கார்ந்த உடனே காஃபி வரும் கூல் ட்ரிங்க் வரும் எல்லாம் வரும் நீங்கள் வந்து என்ன அந்த டிசைனை பார்த்து முடிய மாட்டேங்கிறது அல்ல இதை பார்க்குறோம் அதை பார்க்குறோம் அட்லீஸ்ட் வாங்குகிறோமோ இல்லையோ எல்லாத்தையும் ஒரு பார்வையாவது பார்த்து விண்டோ ஷாப்பிங்னா ராமகிருஷ்ணர் சொன்னதை இவங்க கடைப்பிடிக்கிறாங்க ராமகிருஷ்ணர் உபதேசத்தில் ஒன்று சொல்லியிருக்கு அதாவது கடையில் பொருளை விற்கிறவனும் அந்த பொருளை அனுபவிக்கிறது இல்லையா அந்த பொருளை அனுபவிக்கிறது வேடிக்கை பார்க்குறவன் தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த உலகத்தில் அபிமானம் வச்சுருக்கிறவங்க இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுறதில்லை அபிமானம் இல்லாமல் அப்படியே வேடிக்கை பார்க்குறவங்க தான் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு இல்லை டிசைனை தான் நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கோம் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறது என்னது அப்படியே விழுந்து விழுந்து டிசைனையே பார்த்துட்டு இருக்கும் அந்த அவர் எதா இருந்தாலும் சரி அவர் பார்க்குற போது அதோடய விலையை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கார் யார் நான் கிடக்கார் அவர் அதிலே மனசு அவருக்கு இருக்கு சொர்ண திருஷ்டி ஜானி அவர் சொர்ண ஜானி வந்து அவர் எல்லாத்துலேயும் சொர்ணமாகவே பார்த்தோம் இதுக்கு ஒரு கதை சொல்லுவார் சின்மயானந்த சுவாமிஜி அதாவது ஒரு ராமபக்தன் என்ன பண்ணான்னா ராமபக்தனுக்கு வந்து திடீர்னு நிறைய பணம் வந்துவிட்டோம் அதனால் ராமரை தங்கத்திலையே பண்ணணுன்னு அவனுக்கு ஆசை வந்துருத்தான் நாம் பூ ப பூஜை பண்ணுற விக்கிரகத்தை ராமமூர்த்தியை தங்கத்திலையே பண்ணி வைக்கணும்னு அவனுக்கு ஆசை அதனால் நகைக்கடைக்கு போய் ஆர்டர் கொடுத்தேன் ராமர் லக்ஷ்மணர் சீத்தை அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் இதோட பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னாங்க அவர் பண் பண்ணி கொடுத்தார் பண்ணி கொடுத்த உடனே ராமருடைய விலை வச்சோங்கன்னே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ராமருடைய விலை பத்தாயிரம் லக்ஷ்மணருடைய வில பத்தா ப பத்தாயிரமும் ஒம்பதாயிரம் வச்சுக்கோங்க சீதையோட விலை என்னென்னா அது ஒரு ஒன்பதாயிரம் வச்சுக்கோங்க ஆஞ்சநேயரோட விலை இருபத்தி ரெண்டாயிரம்னா இவருக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது ராமருக்கு விலை அதிகமாக சொல்லேன்ப்பா என்னத்துக்கு ஆஞ்சநேயருக்கு போய் சொல்கிறேன் ராமர் பெருசு எப்படின்னா அதெல்லாம் இல்லை இவரோட கதை பாருங்கள் வெயிட்டு பயங்கரமாக இருக்குது என்ன இவரோட உடம்பும் வெயிட்டு கதையும் வெயிட்டு ராமருக்குத்தானே இருக்கார் ஆகினால் அவரோட திருஷ்டி நகை கடைக்கார திருஷ்டி என்பது என்ன வெயிட்டு திருஷ்டி ஸ்வர்ண திருஷ்டி இவருக்கு பக்தி நான் ராமருக்கு எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் அதை ராமர்கிட்டே போட்டு கொடுத்தாலும் சரி அவருக்கு பைசா வேணும் அது மாதிரி நம்ம திருஷ்டி தான் அதனால பெரியவங்க சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பசியேத் பிரம்மமயம் ஜகத்து உன் அறிவை அறிவுமயமாக்கி உன் கண்ணை உன் பார்வையை அறிவுமயமாக்கி உலகை பரம்பொருள் மயமாக பார் உன் உன் பார்வையை அறிவுமயமாக்கி உலகையை உலகை பரம்பொருள் மயமாக பார் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே ரெண்டு பாட்டை நல்லா அனலைஸ் பண்ணுவோம் பொண்ணை மறைத்தது பொன்னணி போஷணும் நமக்கு ஆத்ம விசாரத்துக்கு பரத்தை மறைத்தது மரத்தை மறைத்தது மாமதயானைங்கிறது ஜகத் விசாரம் ஜகத்தும் சைத்தன்யம் ஜீவனும் சைத்தன்யம் சைத்தன்யம்னா ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழில் அதற்கு தூய உணர்வுன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு சுத்த சைத்தன்யம்னு பேர் இந்த சுத்த சைத்தன்யம்தான் பூர்ணமானது இப்போ சமுத்திரத்தில் வந்து கடல்னு சொல்கிறோம் கடல்னு ஒரு சொல்லு இருக்குது அலைன்னு ஒரு சொல்லு இருக்குது தண்ணீர்னு ஒரு சொல்லு இருக்குது எந்த சொல்லுக்கு உண்மையான இருப்பு இருக்கிறது அலை என்ற சொல்லுக்கு உண்மையான இருப்பு இல்லை தண்ணீரை தவிர கடல் என்ற சொல்லுக்கும் தண்ணீரை தவிர உண்மையான இருப்பு இல்லை இருப்பது தண்ணீர் மட்டுமே நாம் அலை என்றும் கடல் என்றும் அழைக்கிறோம் அதை போல இருப்பது பிரம்மம் மட்டுமே நாம் கடவுள் என்றும் உலகம் என்றும் உயிர்கள் என்றும் அழைத்து கொண்டிருக்கிறோம் இருப்பது ஒன்றே ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்ம ஏகோ தேவகா ஒரே பொருள்தான் இருக்கிறது ரெண்டாவதாக ஒரு பொருள் இல்லை அத்வைதம்ங்கிறதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு இதுதான் வாஸ்தவமான அர்த்தம் அத்வைதத்துக்கு எத்தனை அர்த்தம் இருக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி व्याप्त देहाय வோமவத் வியாப்ததேகாயிணமூர்த்தே நம ம் ஷி ஹரி ஓ